ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளை ஒரு சரித்திரம் மூலமாக பார்த்துன்னு வரோம் யாஜ்ஞவல்க்கியருடைய சரித்திரம் அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா ராஜா வந்து பாடசால வாசல் நின்று அந்த யாக்ஞ வலிக்கிற தான் எனக்கு தீர்த்தம் விட்டு அக்ஷதை போட சொல்லணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிறார் ராஜா அந்த வாத்தியாரும் பல முறையில் சொல்கிறார் யாக்ஞ வலிக்கிறட்ட தீர்த்தத்தை விடு ராஜாவுக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர் விடமாட்டேங்கிறார் என்ன நடந்ததுன்னு கேட்குறார் வாத்தியார் என்ன நடந்தது அப்படின்னு உடனே ராஜா கூட வந்தவாரெலாம் சொல்கிறா இந்த பையன் தீர்த்தம் அக்ஷதையும் எடுத்துன்னு வந்தாருங்க வந்துட்டு வந்த சமயத்தில் ராஜா ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார் ஆகையினாலே ராஜா அந்த அக்ஷதையும் தீர்த்தத்தையும் வச்சுட்டு போக சொல்லுன்னு உடனே அங்கே இருந்த ஒரு ஸ்டூலில் அந்த அக்ஷதையை வச்சுட்டு வந்துட்டார் என்ன ஆச்சு இந்த பக்கம் வந்த உடனே கொஞ்சம் நாளில் அந்த ஸ்டூல் இருக்கே அந்த ஸ்டூல் வந்து ஒரு மரத்தினால் பண்ணின ஸ்டூல் என்ன மரம்னா பலாமரம் பலாமரத்தில் பண்ணின ஸ்டூல் அது இவர் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த அக்ஷதியை அந்த ஸ்டூலில் வச்சதுனுடைய பெருமை என்னாச்சு அது துளிர்த்துடுத்து அந்த ஸ்டூல் துளிர்த்து அது ஒரு பெரிய பலாமரமாகவே ஆயிடுத்து ராஜாவினுடைய அந்த புறத்தில் அந்த ஸ்டூலே பலாமரமாக ஆகி பலாப்பழம் கொத்து கொத்தாக தொங்குறது அந்த மரத்தில் இப்படி ஒரு ஆச்சரியம் மேலும் வெளியில் வந்து அந்த தீர்த்தத்தை அந்த பால்கனியில் வெளியில் வந்து அந்த ஜலத்தை கொட்டிட்டு வந்துட்டார் அவர் கீழே கொட்டின இடத்துல ஒரு சின்னதாக ஆலமர செடி வச்சுருந்தது அங்கே அந்த செடியில் அந்த தீர்த்தத்தை கொட்டினத்தினுடைய பெருமை பெரிய அலா ஆலமரமாக ஆயிடுத்து அந்த செடி பெரிய மரமாக ஆகி நிறையா அதிலேருந்து தொங்கிறது இலைகளும் கிளைகளும் இப்படி ஆயிடுத்து அந்த ராஜா வெளியில் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அடாடா இவ்வளோ மந்திரசக்தி உள்ள ஒரு குழந்தை வந்து நம் நம்முடைய சில சில அக்ஷதையை போடுற வாங்கிக்க விட்டுட்டோமேனு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுத்து ஆகியனால்தான் ராஜா வந்திருக்கார் அப்படின்னு உடனே அந்த வாத்தியா சொன்னார் யாஜ்ய வலிக்கிற கூப்பிட்டு நீ இந்த அக்ஷதையை போட்டால் ராஜாவுக்கு இந்த உடம்பு சரியாக போயிடும்னு ராஜா அபிப்பிராயப்படுறார் நான் சொல்கிறேன் நீ போடும் நான் போட மாட்டேன்னு வாத்தியார் சொன்னால் கேட்கணும் எதிர்த்து பேசப்படாது நான் சொல்கிறேன் நீ பண்ணணும் பண்ண முடியாதுன்னு பண்ணாட்ட போனால் நீ இருக்கப்படாது நீ இங்கேருந்து கிளம்பிடணும்னு நான் கிளம்புறேன்னு விட்டார் யாஜ்னிவர்கம் உங்களுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையினால்தானே எனக்கு இப்படி ஒரு சக்தி எனக்கு கிடச்சிருக்கு ஆகையினால நீங்கள் கிளம்பி போகச் உங்களுடைய உத்தரவு நான் அப்படியே செய்யினேன் ஆனால் இந்த ராஜாவுக்கு நான் அந்த அக்ஷதையை போட மாட்டேன் நீ இங்கே இருந்து கிளம்பி போகிறது மட்டுமில்லை நான் சொல்லி கொடுத்த வேதத்தை பூரா நீ எங்கிட்டயே கொடுத்துடணும்னு அவர் வாத்தியார் கொடுத்துட்றேன்னு நான் அந்த வித்தியையும் கொடுத்துட்றேன் உங்களுடைய திருஷ்டி உங்களுடைய அனுகிரகம் எனக்கு இருந்தால் போகும் குருவனுடைய திருஷ்டி இருந்தால் போகும் குருவனுடைய அனுகிரகம் இருந்தால் போரும் வேறு எதுவுமே எனக்கு அவசியம் இல்லைன்னுட்டார் அவர் பிரம்மச்சாரி ரொம்ப கோபம் ஜாஸ்தி வந்துடுச்சு அவரை கட்டுப்படுத்தவே முடியல அப்போது நான் சொல்லிக் கொடுத்த வேதத்தை பூரா கொடுன்னார் கொடுத்துடுறேன்னு அதை வாந்தியாக பண்ணிவிட்டார் அவர் யாக்ஞ அந்த தான் கற்றுண்ட அந்த வேதத்தை வாந்தி பண்ணினார் அவர் கீழே செஞ்சு வேதத்தை பூரா அவர் யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கார் அந்த வேதத்தை பூரா வாண்டி பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் அவர்கிட்ட இருந்தது காயத்ரி மந்திரம் ஒன்று தான் வேறு எதுவுமே இல்லை அவருக்கு காயத்ரி மந்திரம் மாத்திரம் எப்படி இருந்தது அவர்கிட்ட வேதத்தை பூரா கொடுத்தாச்சின்னா காயத்ரி மந்திரம் மாத்திரம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரம் அவருடைய தகப்பனார் அவருக்கு கொடுத்தது அதேனாலே அது மாத்திரம் இருந்தது அவருக்கு பாக்கி வாத்தியார்ட்டிலேருந்து என்ன வந்ததோ அவ்வளவையும் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் கிளம்பி போய் தபஸ் பண்ணி சூரியனை உபாசனை பண்ணிதார் அவர் சூரியனை உபாசித்து காயத்ரி மந்திரத்தினால சூரியனை உபாசித்து அவர் ஒரு வேதத்தையே நமக்கு காண்பித்தார் அதுதான் சுக்ல யஜுர்வேதம்னு சொல்கிறோம் சூரியனிடமிருந்து வந்ததினாலே அதற்கு சுக்லயஜுவேதம்னு பேர் அப்படி சுக்லயஜுவேதம்னு நமக்கு பு ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வேதத்தையே அவர் காண்பிச்சார்னு அவருக்கு பெருமை யாக்ஞவல்க்கியருக்கு அப்படி இந்த சுக்ல யஜுர்வேதக்காரனாம் யாக்நவ்க்கிய ஜெயந்தின்னு ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறத நாம் பார்க்கலாம் அப்படி அவ்வளோ தப்சக்தியை அவர் அடைஞ்சார் ஒரு வேதத்தையே நமக்கு கொடுத்தார் அப்படின்னா அவருக்கு கூட கையில் இருந்தது என்னென்னா காயத்ரி மந்திரம் இருந்தது அவருக்கு அந்த காயத்ரி மந்திரம் இருந்தது அந்த மந்திரத்துக்கு சக்தி இல்லாமல் இருந்தது அவருக்கு அந்த மந்த் காயத்ரி ஒரு சக்தியை சேர்த்து ஒரு வேதத்தையும் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தவர் யக்ஞவல்கியர் அப்படி யாஜ்நல்கியருடைய சரித்திரத்தில் இந்த காயத்ரி மந்திரம் ஒன்று மாத்திரம் வச்சுண்டு அவர் இவ்வளோ பெரிய வேதத்தை நமக்கு காண்பிச்சாருன்னு தான் அவருக்கு பெருமை அந்த அவர் வாந்தி பண்ணின அந்த அந்த வஸ்துவை தான் பட்சிகள்லாம் வந்து சாப்பிட்டது தித்திரி ஜாதி பட்சிகள்னு இருக்குது பட்சிகள் மூன்று விதம் அதில் தித்திரின்னு ஜாதி உள்ள அதாவது மிருதுவாக அழகாக சத்தம் போடுற பட்சிகள் மயில் குயில் குருவி இவைகளுக்கெல்லாம் தித்திரி ஜாதி பட்சிகள்னு பேர் அந்த பட்சிகள்லாம் வந்து அவர் பாந்தி பண்ணிட்டு போனது சாப்பிட்டது சாப்பி ஆகையினால்தான் அதனுடைய சொரங்கள்லாம் மிருதுவாக நமக்கு அழகாக கேட்க கேட்க நமக்கு அறிவறுப்பாக இருக்கிறதில்ல இப்போ ஆந்தையோ காக்கையோ காக்காவோ கத்தினா நமக்கு அருவறுப்பாக இருக்கும் ஆனால் மயில் குயில் இவைகள்லாம் சப்தம் போடுறதே அது அந்த வேதம் அவர் வாந்திய அந்த வேதத்தை சாப்பிட்ருக்கு அந்த பக்ஷிகள்லாம் ஆகையினால்தான் அவைகள் தான் சொரங்கள்லாம் நாம் எடுக்கிறோம் அப்படி சொல்கிறது கிரந்தங்கள்லாம் ஷட்ஜோ ரவுதி மயூரஸ்து காவோ கர்ஜம் திஜ அஜாவிக்கோச்ச காந்தாரஹா க்ரௌஞ்சோ நததி பஞ்சமம் புஷ்ப சாதாரணே காலே கோக்கிலோ ரவுதி பஞ்சமம் அஸ்வஸ்து தெய்வத்தம் ரவுதி நிஷாதம் ரவுதி குஞ்சரகா அப்படின்னு அந்த அவர் படின வாந்தியை சாப்பிட்டதுனால தான் அவைகள அவைகள்லாம் இருக்குது இந்த வேதத்தில் உள்ள சப்தஸ்வரங்களும் அவைகள்கிட்ட இருக்குது சங்கீதத்தில் சப்தஸ்வரம்னு சொல்கிறோமே ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மமம் பஞ்சமம் தெய்வத்தம் நிஷாதம்னு ஏழு சுரரங்கள் அடிப்படை சங்கீதத்துக்கு காந்தர்வ வேதத்துக்கு வேதத்துக்கும் அவைகள்தான் அடிப்படை அந்த சுரங்கள்லாம் நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அதை கையில் எடுக்க முடியாதே காதுனால் கிரகிச்சு தான் நாம் எடுக்க முடியும் அப்போது அவைகள்லாம் எங்கே இருக்குதுன்னா இந்த பக்ஷிகள்கிட்ட இருக்குது ஷட்ஜம் மயில் கிட்டே இருக்குது மயில் போடுற சப்தத்தில் தான் ஷட்ஜஸ்வரம் இருக்குது ரிஷபம் கோ காலம் கால ரிஷபம் இருக்குது காலம் ஆடு அவைகள் போடுற சப்தத்தில் ரிஷபஸ்வரம் இருக்குது ஆடு நன்னா வளர்ந்த ஆடு அவைகள்ட்ட காந்தாரஸ்வரம் இருக்குது க்ரௌஞ்சம்னு ஒரு பக்ஷி அதாவது குயில்னு சொல்கிறோம் வசந்த காலம் வந்ததுன்னா தான் அதற்கு கண்டம் இருக்கும் பாக்கி காலங்களில் அதற்கு குரல் கிடையாது இந்த வசந்த காலம் வந்த உடனே பழைய இலைகள்லாம் உதிர்ந்து புதுசாக இலைகள்லாம் முளைக்கும் மரங்களில் புதுசாக புஷ்பங்கள்லாம் முளைக்கும் புதுசாக முட்டு விடும் அந்த புதுசாக முளைச்ச எலை இலைகள் அந்த புஷ்பங்கள்லாம் சாப்பிட்ட உடனே அதுக்கு தொண்டை உடஞ்சி தொண்டை நின்னா வந்துடும் அதற்கு அது போடுற சப்தத்திலிருந்து தான் பஞ்சமஸ்வரத்தை நாம் எடுக்கிறோம் அதே போல் குதிரை சப்தம் போடுறது குதிரை ச போடுற சப்தத்திலிருந்து தான் தெய்வத்தை ஸ்வரம் வருது யானை போடுற சப்தத்திலிருந்து நிஷாதஸ்வரம் வருதுன்னு நம்முடைய ரிஷிகள் காண்பி நாரதர் காண்பிக்கிறார் நாட்டியசாஸ்திரத்தில் நாரத சுவாமி சொல்கிறார் இது அப்படி இந்த பக்ஷிகள்லாம் சாப்பிட்டது அவர் பண்ணின வாந்தியார் ஆகையினால்தான் நாம் சொல்கிற எஜுர்வேதத்தை தைத்திரிய சாக்கான்னு சொல்கிறோம் சித்திரி பக்ஷிகிட்டேருந்து அந்த ஸ்வரங்களை நாம எடுக்கிறோம் எடுத்து சொல்கிறதுனால தான் தைத்திரிய சாக்கான்னு பேர் யஜுர்வேதத்துக்கு நூற்றி மூணு சாக்கை இருக்குது யஜுர்வேதம் அதில் ஒரு சாக்கை தைத்திரிய சாக்கான்னு ஒன்று இருக்குது அந்த தைத்திரிய சாக்கைக்கு ஸ்வரங்கள்லாம் இந்த பக்ஷிகள்ட்ட வருதுன்னு அப்படி சரித்திரம் அப்படி இந்த யாக்ஞவல்க்கியருடைய சரித்திரத்தில் பார்க்கணும் இந்த காயத்ரியனுடைய பெருமையை அப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை வச்சு அவர் சுக்ல யூர்வேதம்னு ஒரு வேதத்தையே நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு யஜ்னவல் கரனு அவருக்கு இருந்த ஒரே பலம் காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம் ஒன்று இருந்தால் போதும் எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணின பலம் நமக்கு உண்டு ஆகினால்தான் பிரம்மயஜம்னு ஒன்று உண்டு நாம் தினப்படி செய்யணும் அது வேதாத்தியனம் பண்ணினவாள் வேத வேத மந்திரங்களை சொல்லணும் பிரம்மயஜமாக சொல்லணும் வேத வேதாத்தியனம் பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு பிரம்ம யக்ஞம் உண்டா கிடையாதா அப்படின்னா உண்டு என்ன காயத்ரி மந்திரம் இருக்கே மந்திரமும் ஒரு வேத மந்திரம் அதனால் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணினவர்கள் கூட பிரம்மயஜம்ங்கிறத கட்டாயம் செய்யணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அவ்வளோ உயர்ந்த மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் சரியான முறையில் ஜபம் பண்ணி பலனை பூர்ணமாக அடையணும் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்